பாடம் எழுபது பயணம் செல்பவர் வாகனத்தில் ஏறியதும் உருவாக்கினான் அதில் நீங்கள் சரியாக உட்கார்ந்து விட்டால் உங்கள் இறைவனின் அருகே நினைவு கூர்ந்து சுபானந்ததி என்று கூறு மூன்றாவது அத்தியாயம் பன்னிரண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் தூய்மையானவன் அவன்தான் இதை எங்களுக்கு வசப்படுத்தித் தந்தான் இதற்கு நாம் சக்தி பெற்றவர்களாக இல்லை நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்புவோர்களாக உள்ளோம்